அத்தியாயம் தொன்னூற்றி ஏழு மகத்துவம் அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடைய அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது வானவர்களும் ரூகும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை வரை இருக்கும்